அவர் மறுப்பாளராக ஆகாமல் இருப்பதில் தனக்குரியதாக இல்லாத ஒன்றை தனது என்று வாதாடினால் அவர் நம்மை சேர்ந்தவர் அவர் தன் இருப்பிடத்தை நரகத்தில் ஏற்படுத்திக் கொள்ளட்டும் ஒருவர் மற்றொருவரை காஃபிர் என்று அழைத்து அல்லது அல்லாஹுவின் விரோதி என கூறி அவ்வாறு அவர் இல்லையானால் அது கூறியவரிடமே திரும்பாமல் இருப்பதில்லை என்று நபிசல்லாஹு அலை அவர்கள் கூற கேட்டேன் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து